ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரி ஓம் கடந்த வகுப்பிலே நம் மனதினாலேயே இந்த உலகத்தை நாம் உருவாக்குகின்றோம் என்றும் மூன்று குணபேதங்களும் கடந்த எந்த அடையாளமும் இல்லாத இன்பமும் துன்பமும் பாதிக்காத குணாதீத நிலையை அடைந்தால் மட்டுமே அந்த பூரண நிலை நமக்கு புரியும் பார்த்து முடித்தோம் அவ்வாறு நாம் மனதினாலேயே தான் இந்த உலகத்தை படைத்துக்கொள்கிறோம் என்றால் நாம் அடைந்த பொருள்கள் நம்முடைய நோக்கம் முடிந்த பின்பும் மறைந்து போவது கிடையாதே அது மற்றவர்களின் அனுபவத்திற்காக அப்படியே இருக்கின்றதே என்ற சந்தேகம் நம்மிடையே எழுமானால் நாம் சரியாக இந்த பாடங்களை புரிந்து வருகின்றோம் என்று அறிந்து கொள்ள முடிகின்றது அந்த வகையிலே இந்த உலகம் என்பது அனுபவங்களின் தொகுப்பு என்று பார்த்தோம் அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படுவதும் ஆகிய இரண்டும் சேர்ந்துதான் உலகம் என்று பார்த்தோம் அதாவது அனுபவிப்பவன் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை என்று ஆகின்றது ஆகவே அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படுவதும் ஆகிய இரண்டும் வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகம் வெளிப்பட முடியும் என்று புரிகின்றதல்லவா அனுபவிப்பவனாகிய நான் இல்லாது போனால் அனுபவிக்கப்படுவதாகிய இந்த உடலும் உலகமும் இல்லாது போகும் எனும்போது அதிலே ஒரு சிக்கல் இருக்கின்றதே அதாவது நாம் பிறப்பதற்கு முன்பும் இந்த உலகம் இருந்தது நாம் இறந்த பின்னும் இந்த உலகம் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மை தவிர்த்து இந்த உலகம் தனித்து இருந்து கொண்டுதானே இருக்கிறது அவ்வாறு நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் இருக்கின்ற பொழுது இதை நம்முடைய மனம் படைத்த உலகம் என்று எப்படி கூற முடியும் அப்படி இருக்க அனுபவிப்பவனும் அனுபவிக்கப்படுவதும் சேர்ந்துதான் இந்த உலகம் என்ற கோட்பாடு சரியாக தோன்றவில்லை என்ற சந்தேகம் நம்மிடையே உண்டாகுமானால் நாம் சரியான கோணத்திலே இந்த பாடங்களை சிந்திக்கின்றோம் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே நமக்கு வேறாக இருக்கின்ற இந்த உலகம் நம்மை பாதிக்கத்தானே செய்யும் மேலும் நம்முடைய இன்பத் துன்பங்களுக்கு இந்த உலகம்தானே காரணமாக இருக்க முடியும் அப்படி இருக்க இந்த இன்பத் துன்பம் நமக்குள் வருகிறது நம்முடைய மனம்தான் இந்த உலகத்தை படைத்துக்கொள்கின்றது என்று எவ்வாறு கூற முடியும் மேலும் நமது அனுபவம் முடிந்துவிட்டால் அந்த பொருள்கள் போய்விடுவது கிடையாது மற்றவர்களின் அனுபவத்திற்காக அவைகள் நமக்கு பின்னாலும் நிலைத்து நிற்கின்றன என்பதனால் இதற்கு சரியான பதிலை சாஸ்திரம் சொல்லியாக வேண்டும் என்பதும் நம்முடைய சந்தேகம் இதற்கு சில உதாரணங்களின் வாயிலாக உண்மையை அறிய முயற்சிக்கலாம் நம்முடைய அனுபவத்திலே நம்முடைய அனுபவம் மற்றவர்களின் அனுபவம் என்று தனித்தனியாக இருக்குமேயானால் அதில் உள்ள வித்தியாசத்தையும் நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்கு அதிலே ஒரு தெளிவு வர முடியும் அந்த வகையிலே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நம் குடும்பத்திலே ஒரு பெண் இருக்கிறாள் அந்த பெண்ணை அதாவது அவளை அவளுடைய தந்தை மகளாக பார்க்கிறார் அதுவே அவள் கனவனோ அவளை மனைவியாக பார்க்கிறான் பிள்ளைகளோ தாயாக பார்க்கிறார்கள் உடன் பிறந்தவர்கள் சகோதரியாக பார்க்கிறார்கள் மாமியார் மருமகளாக பார்க்கிறாள் தாத்தா பேத்தியாக பார்க்கிறார் அவள் ஒரே ஒரு பெண்தான் ஆனால் பார்ப்பவர்களை பொறுத்து அவளின் தோற்றம் குணம் நிலைபாடு என அனைத்தும் மாறுகின்றதல்லவா எப்படி அனுபவத்திலேயே பார்க்கலாமே அவளை அந்த பெண்ணை தந்தை பார்ப்பது போல கணவன் பார்ப்பது கிடையாது கணவன் பார்ப்பது போல பிள்ளைகள் பார்ப்பது கிடையாது அப்படியானால் உண்மையில் அவள் யார் மகளா மனைவியா சகோதரியா தாயா மருமகளா ஆழ்ந்து யோசித்து பார்த்தீர்களேயானால் அவளுக்கு குழந்தை பிறப்பதற்கு முன்னும் அவள் இருந்தாள் குழந்தை பிறந்த பின்புதான் அவள் தாயானாள் அதுபோன்றே தாத்தா பாட்டி இறந்த பின்னும் அவள் இருக்கின்றாள் ஆனால் அவர்கள் மூலமாக கிடைத்த அந்த பேத்தி என்ற நிலையில் இனி அவள் இருக்க மாட்டாள் அதே சமயம் மற்ற நிலைகளான மகளாகவோ அம்மாவாகவோ மனைவியாகவோ இருப்பாள் தாத்தா இறந்த பின்பு பேத்தி மறைந்து போகிறாள் இனிமேல் அவள் யாருக்கும் பேத்தி இல்லை அதற்காக அவளே இல்லை என்று கூறிவிட முடியுமா மனைவியாக தாயாக அவள் இருக்கின்றாளே ஒருவேளை கணவன் இறந்து போனால் அவள் மனைவியாக இருப்பது மட்டும் மறைந்து போகும் ஆனால் தாயாக சகோதரியாக அவள் இருந்து கொண்டுதான் இருப்பாள் இதை நாம் சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இங்கே தாத்தா இறந்து போனதால் அவருடைய அனுபவத்திற்கு இருந்த பேத்தி இன்னும் இருக்கின்றாள் ஆனால் அவரை பொறுத்தவரை பேி கிடையாது மகளும் மகனும் கூட கிடையாது ஏன் அவர் அனுபவம் அவரோடு முடிந்துவிட்டது அதுபோன்றே நம்முடைய அனுபவங்கள் மறைந்த பின்பும் பொருள்கள் மறைவதில்லை அது மற்றவர்களின் அனுபவத்திற்காக இருக்கின்றது ஆனால் அவர்கள் அந்த பொருட்களை அவரவர்கள் ஏற்றி வைத்த அனுபவத்திற்கு ஏற்றவாறு வேறு வேறு விதமாக பார்க்கின்றார்கள் அனுபவிக்கின்றார்கள் இப்பொழுது புரிகின்றதா இந்த உலகம் பார்ப்பவரை பொறுத்து மாறுகின்றது பார்ப்பவனால்தான் தனக்கு தேவையான வகையிலே உலகத்தை படைத்துக் கொள்ளப்படுகின்றது தாத்தாவின் நிலையில் இருந்து பார்த்தால் பேத்தியாக தெரிவாள் காதலன் நிலையில் இருந்து பார்த்தால் காதலியாக தெரிவாள் அவளை பொறுத்தவரை அவள் அப்படியேதான் இருக்கிறாள் அவள் ஒன்றும் மாறி மாறி வேடமிடுவதில்லை அவளை சுற்றி இருப்பவர்கள் அவளை ஒவ்வொரு விதமாக பார்க்கிறார்கள் அவர்களின் உறவும் பாசமும் நேசமும் அவர்களின் நிலைக்கு தகுந்தாற்போல மாறுகின்றது நாம் ஒரு பொருளின் மேல் ஆசைப்படுவதற்கு காரணம் அந்த பொருள் மட்டும் அல்ல நாமும் காரணம் என்கின்றது சாஸ்திரம் நாம் நம் உறவை உண்டாக்கி கொண்டது போன்று நாமேதான் பொருட்களையும் உருவாக்குகின்றோம் அதுவும் நம்முடைய கற்பனையில் மனதில்தான் உருவாக்குகின்றோம் பின்பு அதன் மேல் ஆசைப்படுகின்றோம் ஆகவே பார்க்கும் பார்வையை மாற்றினால் இந்த உலகம் நிச்சயம் மாறும் என்கின்றது சாஸ்திரம் பெண்ணை தாயாக பார்ப்பதும் தாரமாக பார்ப்பதும் பார்ப்பவரின் நிலையை பொறுத்தது அவளை பொறுத்தவரை அவள் அப்படியே தான் இருக்கிறார் ஆகவே பொருட்களில் ஒன்றும் இல்லை எல்லாம் நம்மால் தான் இருக்கிறது இப்பொழுது புரிகின்றதா நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை அறிய முடிகின்றதல்லவா இந்த உலகம் நம்மால் உருவாக்கப்பட்டது என்றால் அதை ஏன் நம்மால் அவ்வாறு உணர முடியவில்லை நம்மை தவிர்த்த நமக்கு வெளியே ஒரு உலகம் இருப்பதாகவே நாம் அறிகிறோமே ஏன் என்ற சந்தேகம் இன்னும் இருக்குமேயானால் சாஸ்திரம் அதை மாயை அல்லது அறியாமை என்கின்றது சாஸ்திரம் மாயை என்று கூறுவதை ஏற்க முடியவில்லை ஏனெனில் உலகம் அதில் உள்ள பொருட்கள் உயிரினங்கள் அனைத்தும் நிஜமாகத்தானே தெரிகிறது பின் எப்படி அது மாயையாகும் என்றும் இது ஏதோ தத்துவார்த்த தர்க்கம் போல் தெரிகின்றது நடைமுறையில் சரி என்ற சந்தேகம் நமக்குள் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது என்றீர்களேயானால் என்ன செய்யலாம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் நாம் பார்ப்பது உணர்வது அனுபவிப்பது எல்லாம் உண்மையா ஒரே குழப்பமாக இருக்கின்றதே ீர்களேயானால் இன்னொரு நம் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கும் ஒரு தினசரி நிகழ்வுடன் இதை ஒப்பிட்டு பார்க்கலாம் அது எப்படி என்றால் சூரியன் தினமும் காலையில் கிழக்கில் உதிக்கிறது மேற்கில் மறைகிறது கோடிக்கணக்கான ஆண்டுகள் மக்கள் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அது தவறு என்று தெரிந்து கொண்டோம் எப்படி சூரியன் உதிப்பதும் மறைவதும் கிடையாது பூமி தன்னைத்தானே சுற்றுகின்றது என்றும் அதனால் நமக்கு சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைவதாக தோன்றுகின்றது என்று, என்று நாம் அறிந்து வைத்துள்ளோம் இதில் நமக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது இருப்பினும் நம்முடைய பார்வையில் சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறைவதாகத்தானே தோன்றுகின்றது மேலும் பூமி சுற்றுகின்றது அவ்வாறு பூமி சுற்றுவதை நம்மால் உணரவும் முடிவதில்லையே இதை வைத்து பார்க்கின்ற பொழுது நாம் அனுபவத்தில் காண்பது தவறாகவும் நாம் அனுபவிக்காதது உண்மையாகவும் இருக்கின்றதே அதுபோன்றே பூமி உரண்டை என்று அறிந்து வைத்துள்ளோம் நம்மால் பார்த்து அவ்வாறு உரண்டையாக தெரிந்து கொள்ள முடிகிறதா இல்லையே பூமி தட்டையாக இருப்பது போலத்தானே அனுபவத்தில் இருக்கிறது ஆனால் உண்மை அப்படி அல்ல பூமி உரண்டையாகத்தான் இருக்கின்றது இப்படி ஆயிரம் ஆயிரம் உதாரணங்களை கூறிக்கொண்டே போகலாம் எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட புலன்கள் நமக்கு அறிவிப்பது உண்மையாக மட்டுமே இருக்க வேண்டும் என்ற கட்டாயமெல்லாம் கிடையாது அதுபோன்றே நம் புலன்களுக்கு புரிபடாதது தவறாக இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது இதை முதலில் நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் அதன் தோற்றம் அது தரும் அனுபவம் என்பது உண்மை அல்ல அது உண்மை போல நமக்கு தெரிகின்றது ஏன் அப்படி தெரிகிறது ஏன் நம்மால் அது மாயை என்று உணர முடியவில்லை என்று கேட்டீர்களேயானால் அதை சாஸ்வதம் என்று விட இருக்கின்றோம் அதாவது நிலையானது என்று அதை பற்றி காரணம் அறியாமை என்கின்றது சாஸ்திரம் எதற்கு காரணம் அறியாமை என்று அறிந்து கொள்ள இன்னும் சில உதாரணங்களை காணலாம் நாம் அனைவருமே புகை வண்டியிலோ அல்லது பேருந்திலோ பயணம் செய்திருக்கின்றோம் அல்லவா பயணம் முடிந்தவுடன் நான் இந்த வண்டியை துறக்கிறேன் என்று எப்போதாவது சொல்லியிருக்கின்றோமா இந்த வண்டியின் மேல் உள்ள பற்றை நான் விட்டுவிட்டேன் என்று எப்போதாவது சொல்லியிருக்கின்றோமா நிச்சயம் அவ்வாறு சொல்லியிருக்க மாட்டோம் ஏன் என்றால் அது நமக்கு சொந்தமானது அல்ல என்று நமக்கு நன்றாக தெரியும் அது நம்முடையது அல்ல என்ற அறிவு நம்மிடம் இருக்கிறது நம்முடையது அல்லாததை நாம் எப்படி துறப்பது அதன் மேல் நமக்கு என்ன பற்று இருக்க முடியும் என்று நாம் கூறுவதிலிருந்தே இது நமக்கு நன்கு புரிகின்றது அதுபோன்றே நம்முடையது அல்லாத பலவற்றை நாம் நம்முடையது என்று நினைத்து அவைகளை பிடித்து அவைகளை நாம் சொந்தம் கொண்டாடுகின்றோமே எப்படி அவைகளை நாம் பிடித்து கொண்டிருக்கின்றோம் என்று கேட்டீர்களேயானால் அவைகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அந்த வகையிலே சில விஷயங்கள் கேட்காமலேயே நம்மை விட்டு போய்விடும் எவ்வளவு இருக்கி பிடித்தாலும் அவை நம்மை விட்டு போயே தீரும் அவற்றை நம்முடையது என்று நாம் நினைப்பது அறியாமை அது தன் வரும் போகும் நாம் சொல்வதை கேட்காததை நம்முடையது என்று நாம் எப்படி சொல்வது அதில் முதலில் வருவது இளமை நாம் இளமையாக இருக்கிறோம் இப்படியே இளமையாக என்றும் இருப்போம் என்று நினைப்பது நம்முடைய அறியாமை அடுத்தது ஆயுள் நாம் இந்த உடம்போடு என்றென்றும் இருப்போம் என்று நினைப்பது மற்றொரு அறியாமை மரணம் என்பது வரும் என்று தெரிந்தாலும் அதை தவிர்த்து விட முடியும் தள்ளி போட்டுவிட முடியும் தள்ளி போட்டுவிட வேண்டும் என்று எல்லா வயதிலும் எல்லோருமே நினைக்கிறார்களே அதற்காக எத்தனை எத்தனை மருத்துவம் மருத்துவமனைகள் இந்த நிலையாமை என்பது பற்றி நமக்கு புரிவதே கிடையாது இதுபோன்றே அடுத்தது செல்வம் செல்வம் நிரந்தரம் என்று நினைப்பது மற்றொரு அறியாமை ஒருமுறை செல்வத்தை சேர்த்துவிட்டால் போதும் காலகாலத்துக்கு நம்மிடம் அது இருக்கும் என்று நினைப்பது மிகப்பெரிய அறியாமை அவ்வாறே பிள்ளைகள் அவர்கள் நம்முடையவர்கள் என் பிள்ளைகள் என்று நினைக்கும் அறிவீனம் அடுத்தது மனைவி கணவன் என்னவள் எனக்கு உரியவள் என்றெல்லாம் நினைப்பது கூட அறிவீனம் அவளுக்கென்று ஒரு மனம் அறிவு செயல்பாடுகள் எல்லாம் உண்டு என்பதை அறியாமல் அவளை தனக்கு உரித்தானவள் என்ற ஆணவத்தில் ஆட்டிப் படைக்கின்ற அறியாமை இதுபோன்றே என் நாடு என் மொழி என் இனம் என் ஜாதி என் குளம் என்று மனிதன் தனக்கு சொந்தம் இல்லாதவற்றை எல்லாம் சொந்தம் கொண்டாடுகின்றான் இது அனைத்தையும் விட மிக மிக நுண்ணியமான விஷயம் என்னவென்றால் இந்த உடல் என்னது என்று நினைப்பதுதான் நான் என்பது இந்த உடல் என்று நினைத்து கொள்வது நாம் இந்த உடலா உடல் தாண்டி ஏதேனும் இருக்கிறதா இந்த உடல் இன்னது என்று சொல்லுவது எது கொடுக்கப்பட்ட ஆறாவது அறிவினால் இது போன்ற விசாரங்களை மேற்கொண்டு சிந்தித்து பார்க்க வேண்டும் அது சரி நல்ல கதையாக இருக்கின்றதே நான் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வம் என்னுடையது இல்லையா என் பிள்ளை நான் பெற்ற பிள்ளை என் கணவர் எனக்கு சொந்தம் இல்லையா என்று கேட்டீர்களேயானால் அதற்கு காரணம் அவைகளை பற்றிய அறியாமை என்கின்றது சாஸ்திரம் யான் எனது என்றவரை கூத்தாடுவானாகி நின்றவனை என் சொல்லி வாழ்த்துவனே என்கின்றார் மணிவாசக பெருமான் வா அவருடைய பாடலிலே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எடதென்ற அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாகி என் சொல்லி வாழ்த்துவனே என்கின்றார் அதாவது பஞ்ச கொண்டு உடல் எடுத்து கண்ணிற்கு தெரிகின்ற தூள உடலாகவும் கண்ணிற்கு தெரியாத சூட்சம உயிராகவும் அரசன் முதல் ஆண்டி வரை அனைவரையும் நான் எனது என்று கூத்தாட வைக்கின்ற அந்த மறைப்பொருளை என்ன சொல்லி வாழ்த்துவது என்று பாடுகின்றார் மணிவாசக பெருமான் பொதுவாக பற்றை விடுவது அவ்வளவு பெரிய காரியமே கிடையாது பற்றி கொண்டு இருப்பதுதான் பெரிய காரியம் இது எனது இது நான் என்று நினைப்பதுதான் மிகப்பெரிய காரியம் நம்முடைய மெய்யறிவு வளரும் போதுதான் ஞானம் பிறக்கும் பற்று தானாகவே விட்டு போகும் என்கின்றது சாஸ்திரம் சொந்தம் இல்லாததை சொந்தம் கொண்டாடும் அறிவினம் போகும் எப்போது என்றால் அறியாமையை அறிந்து அறிவு தெளிந்து வித்தை கைகூடும் என்கின்றது சாஸ்திரம் சரி அந்த அறியாமை நம்மிடம் இருந்து நீங்கிவிட்டால் என்ன நிகழும் அறிவு என்பது எப்படி நிகழும் என்று கேட்டீர்களேயானால் சாஸ்திரம் நம் மனதின் அறியாமை மறையும் பொழுது நம்மால் ஏற்றி வைக்கப்பட்ட அனைத்துமே மறைந்துவிடும் என்கின்றது இந்த உலகம் அதில் உள்ள பொருள்கள் அதில் உள்ள மனிதர்கள் அவர்களிடம் உள்ள பற்று எல்லாமே மறைந்துவிடும் மறையும் என்றால் கண்ணிற்கு தெரியாமல் மறையாது நம் மனம் அதன் மீது உள்ள பற்றை விட்டுவிடும் அவ்வளவுதான் பற்று அல்லது பாசம் என்று நாம் கொண்டிருப்பதற்கு காரணம் நம்முடைய அறியாமை அவ்வாறே செல்வத்தின் மேல் பற்று இளமையின் மேல் பற்று உறவுகளின் மேல் பற்று இந்த உடலின் மேல் பற்று என்று அனைத்து பற்றுகளுக்கும் காரணம் அறியாமைத்தான் என்கின்றது சாஸ்திரம் சரி இந்த அறியாமையை போக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டீர்களே அறியாமையை போக்க அறிவை பெற வேண்டும் என்று சாஸ்திரம் கூறுவதே அப்படி அறிவை பெற வேண்டும் என்று சாஸ்திரம் கூறிவிட்டால் அறிவை பெறுகிறேன் பேர்வழி என்று சிலர் கண்களில் கிடைத்த புத்தகங்களையெல்லாம் கண்டபடி படித்து இது போதாது என்று அந்த சாமியார் அப்படி சொன்னார் இந்த சாமியார் இப்படி சொன்னார் என்று ஓடிஓடி அவர்களின் ஆடியோ எம்பி த்ரீயாகவோ சிடியாகவோ யூடியூப் அல்லது வாட்ஸ்அப் குழு டெலிகிராம் குழு வாயிலாகவோ அனைத்திலும் கேட்பார்கள் அல்லது படிப்பார்கள் எவ்வளவு படித்துவிட முடியும் அல்லது எவ்வளவுதான் கேட்டுவிட முடியும் சொல்லப்போனால் படிக்க படிக்க கேட்க கேட்க குழப்பம்தான் அதிகரிக்கும் அவ்வாறு படித்தும் கேட்டும் அறிவு வந்திருந்தால் சாஸ்திரம் அறியாமை விலக வேண்டும் என்று கூறாமல் அறிவு பெருக வேண்டும் என்று கூறியிருக்கும் அல்லவா சாஸ்திரம் அப்படி கூறவில்லையே அறியாமை விலக வேண்டும் என்று மட்டுமே கூறுகின்றது படிக்கின்ற அறிவு ஆணவத்தைத்தான் கொண்டு வந்துவிடும் மேலும் படித்த பாண்டித்யத்தை காட்டிக்கொள்வதற்காக துடிக்கும் கற்றாறை யான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் என்கின்றார் மணிவாசக பெருமான் அறியாமையை போக்குகிறேன் என்று அறிவை சேர்க்கத் தொடங்கினால் அறியாமை மேலும் மேலும் கூடுமே தவிர நிச்சயம் குறையாது சரி அப்படியானால் அறியாமை நீங்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அவ்வாறு அறியாமை நீங்கினால் என்ன நிகழும் என்று கேட்டீர்களேயானால் அறியாமை நீங்கினால் பற்று நீங்கும் பற்று நீங்கினால் விடுதலை கிடைக்கும் என்கின்றது சாஸ்திரம் அது எவ்வாறு என்று சிந்திப்போமா இந்த அறியாமை நீங்க வேண்டும் என்றால் அதற்கு விழிப்புணர்வுதான் முதலில் தேவை என்கின்றது சாஸ்திரம் அதாவது இடைவிடாத புரிதலும் நுண்ணறிவும் கொண்ட விழிப்புணர்வு மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளை அடைய சரியான வழி என்கின்றது சாஸ்திரம் அப்படியானால் நம் குறிக்கோள் என்ன என்றீர்களேயானால் பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் ஒன்றென்று அறியும் நிலை அது மட்டுமே குறிக்கோள் எனப்படுகின்றது அதை அடைய என்ன வலி என்றால் இடைவிடாத புரிதலும் நுண்ணறிவும் கொண்ட விழிப்புணர்வு மட்டும்தான் தேவை அது என்ன இடைவிடாத புரிதல் என்று கேட்டால் இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக சிந்திப்போம் முதலாவதாக நமக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் தெரியும் இருந்தும் நாம் அவற்றை கடைபிடிப்பது கிடையாது ஏன் உதாரணமாக இனிமேல் ஐஸ்கிரீம் எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிடுவது கூடாது என்று முடிவு ஆனால் நல்ல ஐஸ்கிரீமை பார்த்தவுடன் நாம் கொண்ட உறுதியெல்லாம் மறந்து பறந்து போய்விடும் ஐஸ்கிரீமை சாப்பிட்டு விடுவோம் அதன் பின்னால் வருந்துவோம் இங்கே புரிதல் இருந்தது அந்த நேரத்தில் அது எங்கோ போய்விட்டது அதாவது ஆசை அதிகமாகும்போது விழிப்புணர்வு மங்கிவிடுகின்றது பொதுவாக உலகில் தவறு செய்பவர்கள் எல்லோருக்கும் தாங்கள் செய்வது தவறு என்று நன்கு தெரிந்திருக்கும் இருந்தும் அந்த நேரத்தில் புரிதல் இல்லாமல் அது மறந்து போய்விடுகின்றது அதாவது விழிப்புணர்வு என்பது விட்டுவிட்டு வருகின்றது தொடர்ந்து இருப்பதில்லை இதுதான் பிரச்சனை அடுத்ததாக சில சமயம் விழிப்புணர்வு என்று நாம் நினைத்து கொண்டிருப்பது விழிப்புணர்வாகவே இருக்காது அதாவது நம்முடைய நுண்ணறிவு வேலை செய்யாது எப்படி சில சமயம் ஏதாவது ஒரு வேலையில் நாம் தீவிரமாக மூழ்கியிருந்தால் நேரம் போவதே தெரியாது இப்பொழுதுதான் அலுவலகத்துக்குள் வந்த மாதிரி இருந்தது அதற்குள் மணி மூன்றாகி விட்டதே என்று ஆச்சரியப்படுவோம் பசி எடுத்திருக்காது எங்கே போயிட்டுரு பசி மற்ற நேரங்களில் ஒரு மணி ஆனவுடன் எல்லோருமே சாப்பிட கிளம்பியவுடன் நமக்கும் பசி வந்துவிடும் அது உண்மையான பசி அல்ல மனதின் தோற்றம் எல்லோரும் போகிறார்கள் மணி ஒன்றாகிவிட்டது சாப்பாட்டு நேரம் எனவே சாப்பிட வேண்டும் என்ற ஆவல் பசி போல அது தோன்றும் ஆழ்ந்து சிந்தித்தால் அது பசி அல்ல என்று தோன்றும் மருந்து பற்றி சொல்ல வந்த வல்லுவ பெருந்தகை கூறுகின்றார் மூன்று வேலையும் ஒழுங்காக சாப்பிட்டால் நோய் வராது என்று அவர் சொல்லவே கிடையாது அற்றால் அறவறிந்து உண்க அத்துடம்பு பெற்றான் நெடி தூய்க்கும் ஆறு என்கின்றார் அதாவது முன் உண்ட உணவு நன்கு விட்டதா என்று அறிந்து பின் அளவோடு உண்டால் நீண்ட அந்த உடம்பு உயிரோடு இருக்கும் என்கிறார் நாம் செய்யும் வேலை தட்பவெப்பம் உடல்நிலை இவற்றின் காரணமாக சில சமயம் சீக்கிரம் ஜீரணமாகிவிடும் சில சமயம் நேரமாகும் அது தெரிந்து உண்ண வேண்டும் மூன்று வேலையும் கடிகாரத்தை பார்த்து உணவை உண்ண அது போலவே நாம் செய்யும் பல காரியங்களுக்கு காரணம் இல்லாமலேயே இருக்கும் எல்லோருமே செய்கிறார்கள் நாமும் செய்வோம் விவசாயம் செய்கின்ற உழவன் அவன் வயலில் இருந்து அறுவடை நன்றாக வந்தால் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு அந்த மகிழ்ச்சியை பொங்கலிட்டு கொண்டாடுகின்றான் அதே பொங்கலை அலுவலகத்துக்கு போகும் ஆட்களும் கொண்டாடுகின்றார்கள் ஏன் தெரியாது எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள் நாமும் கொண்டாடுவோம் என்று கொண்டாடுகின்றார்கள் இப்படி தினமும் நாம் செய்யும் பல காரியங்களை ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தால் தெரியும் நாம் எவ்வாறு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு இயந்திர கதியில்தான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றமே தவிர அது ஏன் என்ற காரணம் நமக்கு தெரியாது என் அப்பா செய்தார் அவர் அப்பா செய்தார் நானும் செய்கிறேன் எதிலும் தெளிவு இல்லாமல் எதற்கும் காரணமில்லாமல் காரியங்கள் நிகழ்கின்றன இதற்குத்தான் நுண்ணறிவு விழிப்புணர்வு வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் டிவியில் ஒரு விளம்பரம் பார்த்தால் அது நமக்குள் என்ன விளைவை ஏற்படுத்துகின்றது என்று நமக்கு தெரியுமா செய்தித்தாளில் ஒரு செய்தியை படித்தால் அது நமக்குள் என்ன பாதிப்பை உண்டு பண்ணுகின்றது என்று, என்று நமக்கு தெரியுமா நம்மை அறியாமலேயே இவைகள் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டே வருகின்றன ஆனால் அவைகளை நாம் அறிவது கிடையாது அவை செலுத்தும் திசையில் ஆட்டு மந்தைகளாக மாறி அதன் பின்னால் போய்கொண்டே இருக்கின்றோம் முதலில் அவற்றை நிறுத்த வேண்டும் என்கின்றது சாஸ்திரம் நமக்கு என்னென்ன நிகழ்கின்றது என்று அறிகின்ற உள்ளுணர்வு இருந்தாக வேண்டும் நம்மை சுற்றி நிகழ்பவைகளை பற்றி ஒரு விழிப்புணர்வு இருந்தாக வேண்டும் இந்த உள்ளுணர்வும் நுண்ணறிவு என்கின்ற விழிப்புணர்வு ஒவ்வொருவருக்கும் இருந்தாக வேண்டும் நமது கோபம் எங்கிருந்து வருகிறது ஆசை எங்கிருந்து வருகின்றது காமம் எங்கிருந்து வருகின்றது என்று அறிய வேண்டும் எது நம்மை தூண்டிவிடுகின்றது என்று அறிய வேண்டும் அந்த விழிப்புணர்வே நாம் குறிக்கோளை அடைகின்ற இரண்டாம் படி அறியாமை போவது முதலாவது படி தொடர்ந்த நுண்ணறிவுடன் கூடிய விழிப்புணர்வு அவசியம் வந்தாக வேண்டும் எனவே விழித்து கொள்ளுங்கள் நமக்குள் நிகழும் மாற்றங்களை எந்நேரமும் கவனியுங்கள் அப்படி கவனிக்கும் பொழுது மட்டுமே எது உண்மையோ அதை அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் அறியாமை மறையும் நான் என்பது இந்த உடம்பு அல்ல என்று அறிந்து பார்ப்பவனும் பார்க்கப்படுவதும் ஒன்றென்று அறிந்து கொண்டு மெய்யறிவு பெற முடியும் என்கின்றது சாஸ்திரம் அதாவது நன்கு கவனிக்க வேண்டும் சாஸ்திரம் அறிவு பெற வேண்டும் என்று கூறுவதே கிடையாது மெய்யறிவு பெற வேண்டும் என்று மட்டுமே அறிவுறுத்துகின்றது அதாவது நாம் ஏற்றி வைத்து கொண்ட தகவல்களை அறிவு என்று கருதி நம்மிடம் வெளிப்படுகின்றதே அந்த அறிவு வெளிப்படாத பொழுது நம் உள்ளே இருந்து தானாகவே வெளிப்படுகின்ற ஒரு உள்ளுணர்வு என்கின்றதையே மெய்யறிவு என்கின்றது சாஸ்திரம் இதைத்தான் பாமர மக்கள் மனசாட்சி என்கின்றார்கள் அதாவது இந்த மனதில் அத்தனை சலனங்களையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்ற மெய்யறிவு எதுவோ அதுவே மெய்ப்பொருள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் என்கின்றது சாஸ்திரம் ஆகவே அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொண்டு அந்த மெய்ப்பொருளாகத்தான் நான் இருக்கின்றேன் என்பதை எந்த மனதின் வாயிலாக விசாரித்து அறிந்தோமோ அந்த மனதையே அந்த மெய்யறிவில் இணைத்துவிட்டால் நிகழ்வது தான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்று அறிந்து கொள்ளுங்கள் அதை விடுத்து ஜீவன் தனியாகவும் பிரம்மம் தனியாகவும் இருப்பது போல நினைத்து கொண்டு அந்த இரண்டையும் இணைக்கின்றேன் ஐக்கியப்படுத்துகின்றேன் என்று அழைவதைத்தான் அறியாமை என்று அறிந்து கொள்ள சொல்கின்றது சாஸ்திரம் இத்துடன் இந்த மனதை பற்றிய விசாரம் நிறைவடைந்தது நன்றி ஓம்